ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்களை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் மகாபாரதத்தில் உள்ள சத்தியவான் சாவித்ரியனுடைய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அதுக்கு பத்திவிரதா மகாத்மி பருவானே பேர் இந்த சரித்திரத்துக்கு அற்புதமான சரித்திரம் அதில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அப்படி யமன் சத்தியமான எடுத்துண்டு யமலோகத்தை நோக்கி தெற்கு நோக்கி கிளம்பி போகிறான் யமன் பின்னோக்கி நடந்து வரா சாவித்ரி அதை பார்த்துட்டும் யமன்மா நீ எங்கூட வரப்படாது உனக்கு இன்னும் ஆயுசு நிறைய இருக்குது நீ அந்த தேகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஔர்த்வ நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னான் ஔர்துவ சரீரத்துக்கு மேற்கொண்டு செய்யக்கூடியதான சம்ஸ்காரங்கள் அபரக் கிரியைகள் அதை நீ பண்ணு என் வரப்படாது அப்படின்னு யமன் சொன்னான் அப்போது சாவித்ரி சொன்னால் இல்லை பர்த்தா இருக்கிற இடம்தான் நான் இருக்கணும் என்னுடைய கணவர் எங்கே இருக்காரோ அங்கே தானே நான் இருக்கணும் அப்படி தானே நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது ஆகையினாலே நான் தொடர்ந்து வருவேன் அப்படின்னு கூட வர நீ வரப்படாது நீ வரம் கேள் நான் தரேன் நீ திரும்ப போயிடணும் அப்படின்னு சொன்னான் எனக்கு வரம் கொடுன்னா சாவித்ரி என்ன கேளுன்னா அவ கேட்டால் என்னுடைய மாமனார் திரும்ப அவருக்கு கன்று கிடச்சி புத்திரனோடு கூட ராஜ்யபாரம் பண்ணுற மாதிரி எனக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டா அப்போது யமன் நீ கேட்ட வரனில் ஒரு பாதி தான் என்னால் கொடுக்க முடியும் இன்னொரு பாதி கொடுக்க முடியாதுன்னா இல்லை நீ கொடுத்த ஆகணும்னு சாவித்ரி கேட்டா உன்னுடைய மாமனாருக்கு கண் வரும் ராஜ்யம் திரும்ப வர்றதுக்கு நான் வரம் கொடுக்குறேன் ஆனால் சத்தியவான திரும்பி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை கர்ம வசாத்து அது அமையிறது அப்படி தீர்மானம் இந்த தேகத்துக்கு ஆயுஷ் முடிஞ்சு போயிடுத்து ஆகையினாலே சத்தியவான திரும்ப தர முடியாது அப்படின்னு சொன்னான் யமன் அப்போது சாவித்ரி சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது ஒரு கணவன் மனைவி இருக்கான்னா ஒருத்தருக்கு ஆயுஷு ஜாஸ்தியாக இருக்குது ஒருத்தருக்கு குறவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கிறவர்களுடைய ஆயுஷு பாதி இன்னொருத்தருக்கு வருது அப்படின்னு வேதம் சொல்கிறது ரிஷிகள்லாம் நமக்கு சொல்கிறா கணவருக்கு ஆயுஷு அதிகமாக இருக்குது மனைவிக்கு குறைச்சலாக இருக்குன்னா கணவருடைய ஆயுஷில் பாதி மனைவிக்கு வரும்னு மனைவிக்கு ஆயுஷு அதிகமாக இருக்குது கணவருக்கு ஆயுஷு குறைச்சலாக இருக்குன்னா மனைவி என்னுடைய ஆயுஷு பாதி கணவருக்கு வரும்னு சொல்கிற ரிஷிகள்லாம் கல்யாண மந்திரங்கள்லாம் அப்படி சொல்கிறது அது சத்தியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆயுஷில் நான் பாதியை தரேன் சத்தியவானுக்கு நீ அவ எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் யமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல தன் நான் என்னுடைய காரியத்தை பண்ணுறதுக்கு நீ ரொம்ப இடைஞ்சல் பண்ணுற இப்படி பண்ணப்படாதுன்னா யமன் நான் இடைஞ்சல் பண்ணலை நீ தப்பாக நினச்சிக்கக்கூடாது நான் என்னுடைய ஜீவனத்துக்காக நான் உங்கள்கிட்ட ஆச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்குறா சாவித்ரி யமனால் மேற்கொண்டு ஒன்றும் பேச முடியாமல் சரின்னு திரும்ப அந்த வரணையும் கொடுத்து சத்தியவானையும் கொடுக்குறா சாவித்ரி உனுடைய ஆயுஷில் பாதி அவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறான் யமன் கொடுக்குறான் திரும்ப சத்தியவானை அழிச்சுட்டு சந்தோஷமாக திரும்ப கிளம்பி வரா இந்த தேகம் இருக்கிற இடத்துக்கு வரா சாவித்ரி வந்து அந்த தேகத்தை மடியில் போட்டு உட்காந்துருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உட்கார்ந்தான் சத்தியவான் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியல அப்போது சாவித்திரியை பார்த்து எங்கே உட்காந்துருக்கோம் இங்கேயே நாம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கேட்டேன் நான் ஏன் இங்கே படுத்தேன் அப்படின்னு கேட்டுக்க சாவித்திரி சொன்னால் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லை அதற்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ பரவாயில்லையா தலைவலி தேவையில்லையா அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்கோ போவோம்னு ரெண்டு பேருமாக கிளம்பி போகிறா அவனுக்கு எதோ எல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்குது பாதி ஞாபகம் இருக்குது பாதி ஞாபகம் இல்லை அப்படி யோஜனை பண்ணிகிட்டு போகிறான் தாயார் தகப்பனார் இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கே தகப்பனார் ஜிமத் சேனன் படுத்துகிட்டு இருக்கார் தூங்கின்னு இருக்கார் தாயார் பக்கத்தில் உக்காந்துருக்க அப்பான்னு கூப்பிட்டு தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணி தான் சாவித்திரியும் நமஸ்காரம் பண்ணினான் மெதுவாக எழுந்து உக்காந்தார் ராஜா எழுந்துட்டு பார்த்தா அவருக்கு தூங்கி எழுந்திருக்கார் எழுந்துட்டு பார்த்தா கண் நன்னா தெரியுது ஆஹா எனக்கு கன்று வந்துருத்தே அப்படின்னு ராஜா சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் தம்பதிகளாக நமஸ்காரம் பண்ணினான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி எனக்கு கன்று வந்ததுன்னு தெரியலையேன்னு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படி ஒருத்தருக்கு பேசின்னு இருக்கிற பொழுது ரிஷிகள்லாம் வந்தால் பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள்லாம் வந்து ராஜன்னே நமஸ்காரம் அப்படின்ன உடனே அந்த ராஜா நல்ல சமயத்தில் வந்திருக்கே எனக்கு கண் சுத்தமாக தெரியாமல் இருந்தது இப்போது திடீர்னு எனக்கு கன்று வந்துரு தூ அந்த ராஜா சொன்ன உடனே அனைத்து பெருமைகளும் சாவித்திரியை தான் சேரும் சாவித்திரி பெரிய காரியம் பண்ணியிருக்கா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆயுஷு முடிஞ்சு போச்சோன்னு சத்தியவான் கிளம்பி போன சத்தியவான திரும்ப அழைச்சினு வந்திருக்கா அப்படின்னு ரிஷிகள்லாம் சொன்னோடனே அப்படியான் என்ன நடந்ததுன்னு கேட்டான் அப்போது அந்த ரிஷிகள் சொல்கிறா நடந்ததை பூரா சொல்கிறான் சத்திய சாவித்ரி யமனோட பேசின்ண்டே யமலோகம் வரைக்கும் போய்ட்டு வந்துட்டாள் யமலோகத்தையே பார்த்தவள் சாவித்ரி ரொம்ப பதிவுறத உடைய ரிஷிகள்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டா அப்போ ரெண்டு பேருமாக தம்பதிகளாக நமஸ்காரம் பண்ணினாள் ரிஷிகளுக்கு அந்த ராஜா தம்பதிகளும் நமஸ்காரம் பண்ணினா அந்த மந்திரியானவர் அங்கே வந்து சேர்ந்தார் அந்த இடத்துக்கு இந்த ஜிவத் அவர் வந்துட்டு ராஜன்னே உங்களுக்கு இந்த திரும்ப இந்த ராஜ்யமானது உங்களுக்கு கிடச்சு கொடுத்து அதுதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு உங்களை அரிசினு போகிறதுக்காக ரதத்தோடு வந்திருக்கேன்னு அந்த மந்திரி சொல்லி இவா அத்தனை பேரையும் அழிச்சின்னு போனான் அப்படி ரதத்தில் ஏற்றி இந்த தேசத்துக்கு அழிச்சின்னு போய் அந்த ராஜாவை வரவேற்று பட்டணப்பிரவேசம் பண்ணி திரும்ப ராஜ்யாபிஷேகம் ஆகிறது திமுட்சேனனுக்கு சத்யவான் சாவித்ரி சந்தோஷப்படுறா திரும்ப இந்த ராஜ்யம் நமக்கு கிடச்சிடுத்தேன்னு அப்படி சாவித்ரியனுடைய பெருமையை சத்தியவான் அப்போ தெரிஞ்சுட்டான் ஆஹா இத்தனை சக்தி உள்ளவள் நமக்கு மனைவியாக கிடச்சிதுங்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அப்படி சரித்திரம் பூர்த்தி ஆகிறது சத்யவானந்த சாவித்ரியனுடைய சரித்திரம் மகாபாரதத்தில் அற்புதமான சரித்திரம் அப்படி இந்த பத்திவர்தா மகாத்மம்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சின்னா அந்த மனைவி அவளுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கிறது அந்த ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்களை சரியான முறையில் பண்ணிட்டு வந்தால் தேவதைகள்லாம் கண்டலைப்படுவா அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது எமனே கண்டலைப்படுறான் சாவித்ரிக்கு அப்படின்னா என்ன காரணம் அவ்வளோ ஏதாவது மந்திரஜபம் பண்ணினாலா தபஸ் பண்ணினாலா வேதம் படித்தாளா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவடையை சரியான முறையில் செய்தால் போகும் கணவன் சொல்படி கேட்டால் போகிறோம் அத்தனை வருதுங்கிறது காட்டுறது இந்த சத்தியவான் சாவித்திரியினுடைய சரித்திரம் அப்படி தேவதைகள்லாம் கண்ணில் போடுவாள் ஸ்திரீகளுக்கு பித்திருக்கள்லாம் கண்ணில் போடுவா பரமேஸ்வரனே கண்ணில் படுவார் ஸ்திரீகளுக்கு சுலபமாக கண்ணில் படுவார் அவர் ருத்ரன் சொல்லி தான் பரமேஸ்வரனை கூப்பிடணும்னு அவசியமில்லை தானாக கண்ணில் படுவார் பரமேஸ்வரன்னு ஸ்திரீகளுக்கு அவ்வளவு பெருமை ஜாஸ்தி அப்படி சமீபத்திலேயே நடந்திருக்கு நாம் புராண காலங்களுக்கே போக சமீபத்திலயே நடந்துருக்கு அப்பைய தீக்ஷிதர்னு ஒரு பெரிய ஒரு தபஸி இருந்தார் நம் தேசத்தில் அவருடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்